தினம் ஒரு தகவல் வழங்குபவர் ப ராமலிங்கம் ஆசிரியர் பண்ருட்டி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று குருவின் பக்தி எவ்வளோ சிறந்தது என்பதை மகாபாரதத்தில் ஏகலைவன் கதையிலிருந்து நாம் அனைவரும் என்று தெரிந்து கொள்வோம் திருவணாச்சாரியார் என்னும் குருவிடம் கெளரவர்களும் பாண்டவர்களும் வில்வித்தை கற்று வந்தனர் பாண்டவர்கள் அர்ஜுனன் வில்வித்தையில் திறந்தவன் அவனை கண்டால் துருதாச்சாரிக்கு மிகவும் பிரியம் ஒரு அவர் அர்ஜுனா உலகிலுள்ள எல்லா பிள்ளாளிகளிலும் உன்னை சிறந்தவனாக்குவேன் என்று வாக்கு கொடுத்தார் ராஜகுமார்கள் வில்வித்தை கற்க செல்லும் இடத்திற்கு அருகிலுள்ள காட்டில் வேடுவ பையன் ஒருவன் இருந்தான் அவன் பெயர் ஏகலைவன் அவனுக்கு வில்வித்தை கற்க வேண்டுமென்கிற ஆவல் பிறந்தது அவன் துறனரிடம் வந்து குருவே எனக்கு வில்வித்தை கற் கற்றுக் கொடுங்கள் என்றான் அரச்குமார்களைத் தவிர வேறு யாருக்கும் நான் சொல்லி கொடுப்பதில்லை என்றார் துருணாச்சாரியார் ஏகலைவன் காட்டிற்கு சென்றான் திருணாச்சாரியரின் சிலை ஒன்றை செய்து அதை பக்தியுடன் வணங்கி வில்வித்தையை பழகத் தொடங்கினான் சிறிது காலத்திற்குள்ளேயே நிகரற்ற வில்லாளியாக விளங்கினான் ஒருநாள் கெளரவர்களும் பாண்டவர்களும் வேட்டையாடியபடி ஏகலைவன் இருந்த காட்டை அடைந்தனர் அர்ஜுனன் காட்டு பண்டி ஒன்றின் மீது ஒரு பானம் விட்டான் அது தப்பித்து கொண்டு ஓடிற்று அர்ஜுன் அதை பின்தொடர்ந்தான் ஏகலைவன் ஒரே தடவில் ஐந்து பானங்களை சேர்ந்தார் போல விட்டு அந்த பன்றியை அடித்து வீழ்த்தினான் பன்றி விழுந்து கிடந்த இடத்திற்கு வந்து பார்த்த அர்ஜுனனுக்கு பொறாமை உண்டாயிற்று அவனுடைய குரு துணைச்சார் என்று தெரிந்ததும் அவனுக்கு கோபம் பொங்கி வந்தது அவன் துறனாரிடம் சென்று குருவே நீங்கள் வாக்கு தவறலாமா ஏகலைவன் என்னை விட சிறந்த பில்லாளியாகல்ல இருக்கிறான் என்றான் துறணருக்கு வருத்தம் ஏற்பட்டது அவர் காட்டிற்கு சென்றார் ஏகலைவன் வணங்கி வந்த தனது சிலையை கண்டு அவருக்கு ஏகலைவனிடம் மிகுந்த மதிப்பு உண்டாயிற்று ஆனால் கடமை அவரை எச்சரித்தது ஏகலைவா எனக்கு ஒரு த தட்சணையாக என்ன கொடுப்பார் என்று அவரிடம் கேட்டார் திருவணாச்சாரியார் நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ குடிக்கிறேன் குருதேவா என்று பதிலளித்தான் ஏகலைவன் அப்படியானால் உன் வலது கை கட்ட விரலை கொடு என்றார் திருணாச்சாரியார் ஏகலைவன் சிறிதும் யோசிக்காமல் தனது வலது கையை கட்ட விரலை வெட்டி குருவின் பாதங்களில் வைத்தான் துருணரின் கண்களில் நீர் நிரம்பியது உலகம் உன் தியாகத்தின் புகழ் நிலைக்கட்டும் ஏகலைவா என்று வாழ்த்தினார் இதுவே ஏகலைவன் கதையாகும் நன்றி வணக்கம்